வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி செய்தி சேவை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் ஹரிமௌனம் சே சசிகுமார் தமிழகச் செய்திகள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாலையை ஆக்கிரமித்து வைத்த பேனர்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பிரபல பின்னணிப் பாடகி பி சிசுலாவுடன் இணைந்து அமைச்சர் ஜெயக்குமார் பாட்டுப்பாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் நாட்டில் முதல் சென்னையில் பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சென்னை மாநகராட்சி அனுப்பிய ரூபாய் நானூற்று கோடி மதிப்பிலான திட்ட கருத்துருவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது மாமல்லபுரத்தில் சுதேஷ் தர்ஷன் திட்டத்தின் மூலம் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு தொல்லியல் துறையின் ஒப்புதல் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகம் முழுவதும் அக்டோபர் இரண்டாம் தேதி கிராம சபை கூட்டங்கள் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்று அரசு நிர்வாகத்தை வலியுறுத்தி வரும் மக்கள் நீதி மையம் மக்கள் இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது தூய்மை இந்தியா திட்டம் குறித்து பிரதமருக்கு தபால் கார்டு அனுப்பும் போட்டியில் புதுச்சேரி அரசு பள்ளியைச் சேர்ந்த நான்காம் வகுப்பு மாணவர் சஞ்சீவ் முதலிடத்தை பிடித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பிராலிமலை அருகே ஆற்றில் அனுமதியின்றி மணல் நல்லப்படுவதை தடுப்பதற்காகச் சென்ற வட்டாட்சியர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை தினமொரு துளி இதுபோல் பல தரமான ஒலிகோப்புகளை தினந்தோறும் கேட்டு சுவைக்கி என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் முதலாளித்துவம் சோசியலிஸ்ட் மாதிரிகளுக்கு மாற்று கூட்டுறவு பொருளாதாரமே என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அதே சமயம் குஜராத் முதல்வராக இருந்தபோது ஒட்டகப்பால் குடிக்கச் சொன்னபோது அனைவரும் சிரித்தார்கள் என்றும் தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்து அந்நாட்டு ஹெலிகாப்டர் ஒன்று அத்துமீறி இந்திய வானிலைக்குள் திடீரென நுழைந்து பரபரப்பை ஏற்படுத்தியது உத்தரப்பிரதேசத்தில் காரை நிற்காமல் ஓட்டிச் சென்ற ஆப்பிள் நிறுவன ஊழியரை விதிமுறையை மீறி போலீசார் சுட்டுக் கொன்றதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளது இதையடுத்து போலீசார் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைதாகியுள்ளனர் திருமணத்தை மீறிய உறவு குற்றமில்லை என்று கூறி ஐபிசி சட்டம் நானூற்று தொன்னூற்று பிரிவை ரத்து செய்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கேரள மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர் கே சுதாகரன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெலங்கானாவில் நடைபெறவுள்ள தேர்தலில் தனக்கு வாக்களிப்பதாக கோயிலில் சத்தியம் செய்தால் ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என மகளிர் சுய உதவிக்குழுவினருடன் தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சி வேட்பாளர் பேரம் பேசியது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அயோத்தி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி ஆண்டு அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது கர்நாடக மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவர் லட்சுமி ஹெபால்கரிடம் பாஜகவில் சேர்ந்தால் ரூபாய் முப்பது கோடி அமைச்சர் பதவி தருவதாக பாஜக தரப்பில் பேரம் பேசியதாக தகவல்கள் வெளியாகி இந்திய ராணுவம் மிகப்பெரிய செயலை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது என்று அதை இப்போதைக்கு வெளியிட முடியாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்திய பல்கலைகள் உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்க சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இலக்கு இல்லாத கல்வி சிறப்பாக அமையாது என்று பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார் ரபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் பணம் பார்க்க முடியாத காரணத்தால் காங்கிரஸ் கட்சி மன அமைதியற்று கோப்பப்படுகிறது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையாக சாடியுள்ளார் ஆளும் மோடி தலைமை பாஜக அரசின் மின்சார சட்ட திருத்தம் சாமானியர்களுக்கு மின்சார கட்டணத்தை சரமாரியாக உயர்த்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பெரிய மின்சார நிறுவனங்களுக்கே கொள்ளை லாபம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சாடியுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் இஸ்லாமாபாத்தில் நடந்த பாகிஸ்தானின் அந்நிய முதலீடு தொடர்பான கூட்டத்தில் குவைத் நாட்டு அதிகாரியின் பர்சை பாகிஸ்தான் நிதித்துறை முதலீட்டுச் செயலாளர் திருடியது கண்காணிப்பு கேமராவில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் அவமானம் ஏற்பட்டுள்ளது ஜப்பானின் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பிரதமர் ஷின்சோ அபே இந்தோனேஷியாவின் சுலபேசி தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி தாக்கியதில் நானூறு பேர் உயிரிழந்தனர் அமெரிக்காவில் நீதிபதி கவனாக் மீதான பாலியல் புகார் குறித்து விசாரணை நடத்த அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் பிரபல சமூக வலைதளமான ஃபேஸ்புக் பயனாளர்களின் கணக்குகளில் பெரிய அளவு பாதுகாப்பு குறைபாடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் ஐந்து கோடி பேரின் கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டு தகவல்கள் திருடப்பட்டுள்ளது இந்த பாதிப்பை சந்தித்துள்ளவர்களில் பெரும்பாலானபர்கள் இந்தியர்கள் என பேஸ்புக் நிறுவனம் கூறியுள்ளது தெற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஒரே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உள்ளது என்று சார்க் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் வாட்ஸ்அப்பில் பரப்பப்பட்ட தகவல் காரணமாக இன்பிபீம் அவென்யூஸ் வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் சந்தை மதிப்பில் ரூபாய் பத்தாயிரம் கோடியை இழந்தது இதன் பங்கு விலை அன்றைய வர்த்தகத்தில் 73 மூன்று சதவீத வீழ்ச்சியை அடைந்தது ஐஎல் அண்ட் தனது நிதி நெருக்கடியை சமாளிக்க உரிமை பங்குகளை வெளியிடுகிறது மஹிந்திரா குழுமத்தின் மகிந்திரா பவரால் நிறுவனம் மறைன் இன்ஜின்கள் பிரிவில் புதிய எஞ்சின்களையும் ஜெனரேட்டர்களையும் அறிமுகம் செய்தது ஏசி வாஷிங் மிஷின் மற்றும் விமான எரிபொருள் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது மொத்தம் பொருட்களுக்கு இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டுள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் இருந்து ரூபாய் பதிமூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான மெகுல் சோக்சியை இந்தியாவிடம் ஒப்படைக்க எல்லா விதத்திலும் உதவுவதாக ஆன்டிகுவா அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது நாட்டின் கோடி பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கும் முகேஷ் அம்பானி நாலொன்றுக்கு ரூபாய் முன்னூறு கோடி வருமானம் ஈட்டியுள்ளார் தனியார் வங்கிகளில் முதன்மையானதாக திகழும் ஐசிஐசிஐ வங்கி இந்திய ராணுவத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணிக்கு விரைவில் பிரத்யேக சுழற்பந்து பயிற்சியாளர் நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஐசிசி தரவரிசையில் ஒருநாள் போட்டிக்கான பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் இந்திய அணி வீரர் ரோஹித் சர்மா ஷிகர்தவன் குல்தீப் யாதவ் அபார முன்னேற்றம் கண்டுள்ளனர் கொல்கத்தாவில் நடந்த ஐ எஸ் எஸ் கால்பந்து போட்டியின் முதல் லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா அட்லெட்டிகோ அணியை 2 பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி அக்டோபர் மாதம் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக தொடங்க உள்ள டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நடந்த விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் போட்டியில் டெல்லி அணிக்காக கவுதம் கபீர் நூற்றி ரன்கள் விளாசை அசத்தியுள்ளார் இதனால் மீண்டும் அவர் இந்திய அணிக்கு திரும்ப வேண்டும் என்று ரசிகர்கள் குரல் எழுப்பியுள்ளனர் திரைச்செய்திகள் தலை பிரித்தாடும் ஜாதிய கொடுமையை கூறும் பரியேறும் பெருமாள் திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களின் பாராட்டுகளை குவித்து வருகிறது அஜித் நடிப்பில் சிவா இயக்கத்தில் கடந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வெளியான படம் விவேகம் படத்திற்கு சில எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலும் நல்ல வசூலை வாரிக்குவித்துள்ளது இமைக்க நொடிகள் படத்தில் நயன்தாராவின் மகளாக கலக்கியவர் மானஸ்வி சொட்ட சொறிகிடுவேன் என்று மானஸ்வி பேசிய வசனம்தான் இன்றைக்கு சோசியல் மீடியா ட்ரெண்டிங் உள்ளது இத்துடன் நற்றினையும் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்